ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஆவஹந்திஹோமஹா என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமம் செய்யவேண்டிய முறையையும் அந்த ஆவஹந்திஹோமத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரத்தினுடைய பெருமைகளையும் பார்த்துன்னு வரோம் அப்படி ஜபம் செய்து பன்னெண்டு ஆகுதிகளை செய்த பிறகு உபஸ்தானம் செய்யணும் இந்த உபஸ்தான மந்திரம் என்பது மிகவும் முக்கியம் இந்த உபஸ்தான மந்திரம் அற்புதமாக பிரார்த்திக்கிறது பிரதிவேஷோ ஷிப்ரமாபி பிரமாபத்யஸ்வ ஹே பக பிரதிவேஷோ சி பகஹா அப்படின்னா என்னென்னு முன்னாடியே நாம் விரிவாக பார்த்தோம் அதாவது நாம் உபயோகிக்கக்கூடியதான அனைத்து வஸ்துக்களுக்கும் அபிமானி தேவதா பகஹா அப்படிப்பட்ட ஹே பக பிரதிவேஷோசி என்னை எப்பொழுதும் என் அருகிலேயே நீ இருக்கணும் என்னை அனைவருக்கும் தெரியும்படியாக நீ செய்யணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது பிரமாபாகி மா பிரபாகி எப்பொழுதும் என்னை கியாதி உள்ளவனாக நீ செய்யணும் ஹியாத்திஹி அப்படின்னா என்னை பற்றி அனைவருக்கும் தெரியணும் நான் படித்த படிப்பு அனைவருக்கும் பயன்படணும் நான் படிப்பு பட்ட சிரமம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீ என்னை செய்யணும் பிரமாபத்தியஸ்வ மா பிரபத்தியஸ்வ எப்பொழுதும் என்னை அருகிலேயே வச்சுக்கணும் நீ எப்பொழுதும் என் என் அருகிலேயே இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் விலகி போயிடக்கூடாது கொஞ்சம் கூட அப்படி நீ என் அருகிலேயே இருந்து எனக்கு நீ பயன்படணும் அப்படின்னு அந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது அப்படி இந்த உபஸ்தானத்தை செய்து முடித்து பிறகு ஜயாதி முதற்கொண்டோ உத்தர தந்திரத்தை செய்து அந்த ஹோமத்தை பூர்த்தி செய்யணும் இதுதான் ஆபஹந்தி ஹோமம் செய்ய வேண்டிய முறை அடுத்ததாக இந்த ஆவகந்தி ஹோமத்தை யார் யாரெல்லாம் செய்யலாம் எப்பொழுது செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆபந்தி ஹோமத்தை யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அனைவருமே செய்யலாம் தனியாகவும் செய்யலாம் கூட்டாக சேர்ந்து செய்யலாம் அதே போல எந்த வேதக்காரர்களும் செய்யலாம் எந்த சூத்திரக்காரர்களும் செய்யலாம் இது எஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டதுனால எஜுர்வேதிகள் மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அனைத்து வேதக்காரர்களும் இதை செய்யலாம் ஸ்வசூத்திரே வித்தியமானே தூ பரசூத்திரேனு கிரஹியத்தே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தன்னுடைய வேதத்தில் தன்னுடைய சூத்திரத்தில் இல்லாவிடில் மற்ற வேதத்திலிருந்து உயர்வாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொன்ன வழியிலே அனைத்து வேதக்காரர்களும் ருக்வேதிகளாக இருந்தாலும் சாமவேதிகளாக இருந்தாலும் அசர்வணவேதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஆவகந்தி ஹோமத்தை செய்யலாம் அந்த மந்திரங்களை அத்தியனம் செய்துக்கணும் முதல்ல ஒரு குருவை வச்சு அந்த மந்திரத்தை அத்தியனம் செய்து கொண்டு இந்த ஹோமத்தை செய்யணும் அவரவர்களுடைய ஆச்சாரப்படி சூத்திரப்படி அந்த அக்னிமுகத்தை செய்துக்கணும் ருக்வேதிகளாக இருந்தால் ருக்வேத முறையில் அக்னிமுகத்தை செய்து இந்த ஹோமத்தை செய்யணும் சாமவேதிகளாக இருந்தால் சாமவேத சூத்திரப்படி அந்த அக்னிமுகத்தை செய்து இந்த ஹோமத்தை செய்யணும் அப்படி செய்யலாம் ஏன்னா இந்த விஷயத்தில் சாஸ்திரங்கள் நமக்கு நிறையா தகவல்களை சொல்கிறது இதற்கு அச்சிதேசம் அப்படின்னு பேர் அதாவது ஓர் இடத்தில் ஓர் விஷயத்தை சொல்லியிருந்தால் அதை இன்னொரு இடத்தில் எடுத்துக்கிறது எடுத்துட்டு செய்கிறது அப்படி பன்ற பொழுது இந்த ஆபஹந்தி ஹோமம் என்க என்பது எஜுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறதுனாலே எஜுர்வேத முறையில் தான் அக்னிமுகம் செய்து செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை அந்த பிரதானத்தை மாத்திரம்தான் நாம் எஜுர்வேதத்திலிருந்து எடுத்துக்கணும் மற்ற அக்னிமுகம் இது போன்ற விஷயங்களை நம் சூத்திரப்படி செய்யணும் தர்மாதி தேசம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்கிற வழக்கம் கல்பாதி தேசம்னு இருக்குது இதற்கு அதிதேஷா அப்படின்னு சாஸ்திரங்களில் இந்த பிரதானத்தை மாத்திரம் எடுத்து செய்வது அப்படி இந்த ஆவகந்தி ஹோம பிரதான ஜபம் அந்த ஹோமம் அந்த உபஸ்தானம் அதை மாத்திரம் வச்சு நம் சூத்திரப்படி அக்னிமுகம் செய்து இந்த ஹோமத்தை செய்யணும் அதே போல் சாமவேதிகளாக இருந்தால் அவர்கள் சூத்திரப்படி செய்து செய்யணும் ஆனால் அனைவருமே செய்யலாம் எப்போது செய்யலாம் அப்படின்னா இப்போது வழக்கத்தில் அனுஷநக்ஷத்திரத்தன்னைக்கு செய்வது அப்படின்னு வச்சுட்டுருக்கோம் ஏன்னா மகாபிரிவாதான் நமக்கு இதை காண்பிச்சுருக்கா அவகந்தி ஹோமம் என்று ஒன்று இருக்குன்னு காண்பிச்சதுனால மகாபிரிவாவுடைய ஜென்ம நட்சத்திரமான அந்த அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு நாம் பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கே செய்யலாம் அப்படி சில காரியங்கள் செய்கிறோம் இப்போது சிராவணம்னு செய்துக்கிறோம் ஆவணி அவிட்டம்னு சொல்கிறோமே சிராவண மாத பௌர்ணமியில் பண்ணுறோம் ஏன் அன்றைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்குத்தான் நமக்கு மகரிஷிகள் வேதத்தை உபதேசித்த தினம் அப்படிங்கிறத வச்சுட்டு அன்றைக்கு நாம் அந்த உபாகர்மாவை செய்துக்கிறோம் அதுபோல் இந்த அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கே செய்யலாம் அதே போல் நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யலாம் அல்லது கிருஷ்ணபக்ஷ அன்னிக்கு செய்யலாம் அப்படின்னு மந்திரசாஸ்திரம் காண்பிக்கிறது கிருஷ்ணபக்ஷ திரயோதசி அன்னிக்கு நாம் எதை எந்த மந்திரத்தை ஜபம் செய்தாலும் எந்த அனுஷ்டானத்தை செய்தாலும் ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்கறது அப்படின்னு மந்திரோபதேசங்கள் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு நாட்கள் சொல்கிற போது ஒரு குருவை வச்சுட்டு அந்த மந்திரத்தை நாம் உபதேசம் வாங்கிக்கணும் என்றைக்கு மந்திரோபதேசம் வாங்கிக்கணும் மந்த்ரோபதேசம் என்றைக்கு செய்துக்கணும் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அன்னைக்கு செய்துக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி கிருஷ்ணபக்ஷ திரயோதசி அன்னைக்கு இந்த ஹோமத்தை செய்கிறது ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது அப்படி அவசியம் அனைவரும் செய்யணும் அற்புதமான மந்திரங்கள் பிரார்த்திக்கப்படுறது அப்படி அனைத்து வேதக்காரர்கள் அனைத்து சூத்திரக்காரர்களும் இந்த ஆபந்தி ஹோமத்தை செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஐஸ்வர்யம் நம் வாழ்க்கையில் தேவையான ஆரோக்கியம் நமக்கு தேவையான மன வலிமையை இந்த அனுஷ்டானத்தினாலே சுலபமாக அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்த்தோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்